அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அகநமர்ந்து ஈதலின் நன்றே முகநமர்ந்து இன்சொலன் ஆகப் பெறின் முகத்தில் விருப்பத்தை காட்டி சொல்லிலும் இனிய சொல்லை ஒருவன் சொல்லிவிடுவானே ஆனால் அவன் மனம் விரும்பி வழங்குவதைக் காட்டிலும் அந்த இனிய சொல்லே நன்மையை கொடுக்கும் என்பதுதான் கருத்து வழங்குவதை விட இன்சொல் நல்லது என்பது கருத்து முப்பழமோடு பால் அன்னம் முகம் கடுத்திடுவாராகில் கப்பிய பசியும் போய் கடும் பசி அதிகமாகும் என்ற பழமொழியும் இன்சொல்லோடு முகமலர்ந்து ஒப்பில்லா கூழிட்டாலும் உண்பதே அமுதமாகும் என்ற பழமொழியும் இந்த உண்மையைத்தான் நமக்கு உணர்த்துகின்றன கடுஞ்சொல்லாலும் முக வெறுப்பாலும் நம்மிடம் வந்தவனை மனம் வருந்தச் செய்த பிறகு அவனுக்கு கோடி கோடி கொடுப்பதாலும் யாதொரு பயனும் இல்லை ஆகையால் தம்மிடம் வந்தவனை முதலில் மனமகிழ செய்வதற்கு இன்முகமும் இன் சொல்லும் வேண்டும் என்று உபதேசம் செய்கிறார் திருவள்ளுவெருமான் பரிதியார் உரை என்ன சொல்லுகிறது ஈதலின் அப்படிங்கிறதுக்கு ஸ்வர்ணதானம் கொடுப்பதை காட்டிலும் என்று சொல்கிறார் மனம் மகிழ்ந்து பொருள் கொடுப்பதை காட்டிலும் முகம் மலர்ந்து இனிய சொல்லை வழங்குவது பெரிய நன்மை அகம் மகிழ்தலும் முகம் மலர்தலும் ஈதலுக்கும் இன்சொல்லுக்கும் பொருத்தமாக இருக்கின்றன ஆகவே அதை சேர்த்து சொன்னார் அகம் உவகையாலும் முகம் நகையாலும் பொருள் ஈகையாலும் சொல் இனிமையாலும் மகிமை அடைகின்றன அதாவது நெஞ்சம் மனஸ் நெஞ்சம் சந்தோஷத்தினாலேயும் முகம் சிரிப்புனாலேயும் சிரிப்புன்னா முகமலர்ச்சி நம்ம கிட்ட இருக்கிற பொருள் ஈகையினாலும் பிறருக்கு வழங்குவதுனாலேயும் சொல் வந்து இனிமையாக பேசுவதாலேயும் சிறப்படைகின்றன உணர வேண்டும் முக நமருந்துங்கிறத ஒப்பிட்டு பார்க்கலாம் திருக்குறள் எண்பத்தி நாலாவது விருந்தோம்பல்ல சொன்னார் வள்ளுவ பெருமான் அகநமர்ந்து செய்யாள் உறையும் முகநமர்ந்து நல் விருந்து ஓம்புவான் இல் அதாவது முகமலர்ச்சியோட நல்ல விருந்த கொடுக்குறவன் வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக அகமலர்ச்சியோட மகாலட்சுமி வாசம் செய்வாள் செய்யாள் உறைவாள் என்பது கருத்து நீதிநெறி விளக்கம் அறுபத்தெட்டாவது பாடல் சொல்லுகிறது ஈகை அரிதனினும் இன்சுலினும் நல்கூறுதல் ஓவோ கொடிது கொடிதம்மா அதாவது ஒருத்தருக்கு பொருளை வழங்குறதுங்கிறது ரொம்ப அரிது தான் நல்ல வார்த்தை சொல்கிறதுல என்ன தரித்திரம் வேண்டியிருக்கு வறுமையை காட்ட வேண்டியிருக்கு அதை தான் சொல்கிறார் இன்சுலினும் ஓவோ கொடிது கொடிதம்மானது பொருளை கொடுப்பது அரிது என்றாலும் இனிய சொல்லை இதமாய் நம்ம பேசலாம் அதில் நல்கூறுதல் தேவையில்லை அதுவும் கூறாமல் கடுமையாக இருப்பது கொடிய தீமை என்று சொல்ல இங்கே பதவுரை பார்க்கலாம் முகன் ஒருவரை பார்த்தவுடன் முகம் அமர்ந்து மலர்ந்து இன் அவரது உள்ளம் இன்பம் பெறும் வண்ணம் இனிமையான சொலன் ஆக சொற்களை கூறுபவனாக பெறின் ஒருவன் இருப்பானெனில் அது அகன் மனம் அமர்ந்து மகிழ்ந்து ஈதலின் பொருட்களை வழங்குவதைக் காட்டிலும் நன்றே நல்லதே ஒருவரை பார்த்தவுடன் முகம் வளர்ந்து அவரது உள்ளம் இன்பம் பெறும் வண்ணம் இனிமையான சொற்களை கூறுபவனாக ஒருவன் இருப்பான் எனில் அது மனம் மகிழ்ந்து பொருள்களை வழங்குவதை காட்டிலும் நல்லதே பொருளை வழங்கிறது ரொம்ப நல்லது அதைவிட ரொம்ப முக்கியம் இனிமையோடு கொடுக்கணும் இனிமையான முகத்தோட சந்தோஷமாக கொடுக்கணும் மனமுவந்து வழங்கணும் மனமுவந்து வந்து நல்ல சொற்களை எல்லாம் சொல்லித்தான் பொருளை பிறருக்கு வழங்க வேண்டும் என்று சாஸ்திரங்கள் உபதேசித்திருக்கின்றன அப்படி மனமு வந்து முகமலர்ச்சியோடு பொருளை வழங்கவில்லை என்றால் அந்த பொருள் நன்மையை நமக்கும் சமூகத்துக்கும் கொடுக்காது என்பது அதிலே புதைந்திருக்கிற ஒரு நுட்பம் எனவே பகிர்ந்து வழங்கவும் கடமைப்பட்டிருக்கிறான் மனிதன் அவற்றை இனிமையான சொற்களோடு பகிர வேண்டும் மனதில் மகிழ்ச்சியோடு இனிமையான சொற்களோடு கைகளினால் பாடி லாங்குவேஜுன்னு சொல்கிறோமே உடலினுடைய மொழி மூலம் அதை நன்றாக உணர்த்த வேண்டும் உள்ளம் சொல் செயல் மூன்றும் இனிமையாக இருக்க வேண்டும் என்பதே பெரியோர்கள் நமக்கு தொடர்ந்து உபதேசிக்கிற விஷயமாகும் ஆக அமர்ந்து ஈதலின் நன்றே